அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்துயாக்க நட்பு திருவள்ளுவர் நட்பாராய்தல் என்கிற ஒரு அதிகாரத்திலே இந்த மூன்றாவது குரட்பாவை உபதேசம் செய்கிறார் முதல்ல என்ன பார்த்தோம் நாடாத நட்டலின் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்பவர்க்குன்னு பார்த்தோம் அதாவது நட்பை ஆராய்ச்சி பண்ணாமல் வச்சுட்டோம்னா அதை விட முடியாது அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் வைக்கிறதுங்கிற காட்டிலையும் கெடுதல் வேறு எதுவும் கிடையாது அது பார்த்தோம் அப்புறம் பல முறை ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு வைக்கக்கூடாது அப்படி பண்ணினா என்னாகும்னா அது தன்னுடைய சரீரம் போகிற வரைக்கும் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னார் இப்போ சொல்லுகிறார் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து நட்பு யாக்கை யாக்கன்னு ஒரு சொல்லி சொல்கிறார் யாக்கன்னா உருவாக்கிக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் நாம் யார்கிட்ட நட்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா குணனும் குடிமையும் குணனும்னா அவனுடைய குணங்களை பார்க்கணும் அந்த குணங்கள் நமக்கும் சமூகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும் அடுத்தது குடிமையும் அப்படிங்கிறார் அவனுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் உற்றார்கள் சுற்றத்தார் இவர்களெலாம் எப்படிப்பட்டவர்களும் பார்க்கணுங்கிறார் இது அடிக்கடி திருக்குறளில் வருகிறது குடிப்பிறப்புன்னே சொல்கிறார் ஆக மக்கள் சமூகத்தில் நல்ல பண்புள்ள மக்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் படை இருக்கணும் ரெண்டாவது குடின்னு சொன்னார் குடின்னா மக்கள் குடிமக்கள் சிட்டிசன்ஸ் ஆஹா இங்கே என்ன சொல்கிறார் குடிப்பிறப்பும் குணனும் குடிமையும் முதல்ல சொல்கிறது குணத்தை பாருங்கிறார் அவனுக்கு பின்னால் அவனுடைய பரம்பரை எல்லாம் பாரு அது முக்கியம் அப்புறம் குற்றமும் அவங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகள் என்ன தோஷங்கள்லாம் என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒருத்தனுடைய குணதோஷங்கள் என்னென்னு தெரிஞ்சு எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து அவன் வேண்டாமா வேணுமான்னு தீர்மானம் பண்ணு இதெல்லாம் வந்து அரசியலில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் இப்போ நம்ம படிச்சுட்டுருக்கிறது அரசியல் பகுதி நட்பியல் அரசியல்லையே நட்பியல்கிறது தனியாக சொல்லப்பட்டிருக்கு அரசியல் தனி அமைச்சியல் தனி அறணியல் தனி படையியல் தனி கூழியல் தனி இப்போ சொல்கிறது நட்பியல் எப்படிலாம் பக்கத்து நாடுகளோடு இருக்கக்கூடிய நட்புகள் எப்படி இருக்கணும் அதர் கண்ட்ரீஸோடு நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே பார்க்குறோம் நாம் குற்றமும்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்கிற தோஷங்கள் குன்றா இனனும் அதாவது அவனால் பிரிய முடியாத அந்த கூட்டம் அவனை சுற்றி இருக்கிற கூட்டம் யாரு அப்படிங்கிறத பாருங்கிற முதல்ல அவனோட குணத்தை பாரு பர்சனலாக அவனுடைய ஃபேமிலி எப்படிங்கிறதையும் பாரு அப்புறம் அவங்ககிட்ட என்ன தோஷங்கள் இருக்குங்கிறதையும் பாரு அதை தவிர அவனுக்கு தனியாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குமே இனன் இனன்னு சொன்னால் கூட்டம் அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் குன்றா இனனும் அவன் யாரை இவங்களெல்லாம் அவனால் விட முடியாது அப்பேற்பட்டவர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோ அறிந்து நட்பு அப்புறம் அவங்ககிட்ட நட்பை யாக்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் கம்பராமாயணத்தில் நம்ம ஏற்கனவே சில குரட்பாக்களில் கோட் பண்ணிடுங்க சுக்ரீவனும் ராமச்சந்திரமூர்த்தியும் அந்த நட்பு பூண்டுறதுக்காக வேண்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அக்னியை சுற்றி வருவதாகவும் ஏழு ஏழடி நடப்பதாகவும் ப கேள்விப்படுறோம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாம் நட்பு பூண்டுகிறோம் அப்படிங்கிறத ஒரு ரிச்சுவலாகவே பண்ணுகிறார் அதனால தான் முன்பு செய்த தவமும் இப்பொழுது செய்கிற முயற்சியும் போல அவர்கள் நட்பு இருந்தது அப்படி ஒன்று சொன்னார் அதே மாதிரி சுய அறிவும் கற்றுக்கொள்ளுகிற படிப்பும் போல இருந்தது என்றெல்லாம் சொன்னார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் தொடர்ந்து நாம் இந்த குரட்பாவுக்கு பொருள் தெரிந்து கொள்ள முற்படுவோம் இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு